ஒரு வீட்டில் அதை கற்றுக் ஒன்று கூடுகின்ற மக்கள் மீது அமைதி இறங்காமல் இருப்பதில்லை மேலும் அவர்களை இறையூழும் மலக்குகள் அவர்களை சுற்றி இருப்பர் அவர்களை பற்றி தன்னிடம் உள்ள வானவர்களிடம் அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான் இன்று நபிசல்லும் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது ஒன்பது